அவர்கள் ஒருவன் அதாவது வணக்கத்திற்குரியவன் அல்லாகவை தவிர வேறு யாரும் இல்லை அல்லாகவே மிகப்பெரியவன் என்று கூறினால் அவரது இறைவன் அவரை உண்மைப்படுத்தி வணக்கத்திற்குரியவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை நானே மிக பெரியவன் என்று கூறுவான் ஒருவன் அதாவது வணக்கத்திற்குரியும் அவன் தனித்தவன் அவனுக்கு இன இல்லை என்று கூறினால் வணக்கத்திற்குரியவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை நானே தனித்தவன் எனக்கு இன இல்லை என்று அல்லாஹ் கூறுவான் ஒருவன் லாயிலாக இல்லல்லாக லகுல் முல்கு வலகு ஹம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அவனுக்கே ஆட்சி அவனுக்கே புகழ் அனைத்தும் என்று கூறினால் வணக்கத்திற்குரியும் இல்லை எனக்கே அரசாட்சி உண்டு எனக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹ் கூறுவான் ஒருவன்லாக இல்லாபில்லா அதாவது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை எவ்வித திரும்புதலோ ஆற்றலோ அல்லாஹுவிடமிருந்தே தவிர வேறு ால் வணக்கத்திற்குரியவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்னை கொண்டே தவிர திரும்புதலோ சக்தியோ இல்லை என்று அல்லாஹ் கூறுவான் இதை நபிசல்லாக அழைகிசம் அவர்கள் கூறிவிட்டு தன் நோயின் போது இதை ஒருவர் கூறி மரணமாகிவிட்டால் அவரை நரகன தீண்டாது என்றும் கூறினார்கள் திருமிதி மூன்று நான்கு மூன்று பூஜ்ஜியம் இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள்